சத்குருஸ்வாமி கீஜை குரு கிருப்பையால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கேசி ரூப அசுரன் வந்து குதிரை ரூபத்தில் வந்தான் பார்த்தோன் இல்லையா பகவான் அவன் வந்து பின்காலால் உதச்சான் உதச்ச உடனே பகவான் உடனே லாகவமா அவனுடைய ரெண்டு கால்களையும் ரெண்டு கால்களையும் ரெண்டு கைகளால் பிடிச்சி தூக்கி போட்டார் தூக்கி போட்டப்புறம் அவன் திரும்பி அவன் ஏந்து வந்தான் வந்த உடனே அவ சிரிச்சுடே பகவான் அவனுடைய வாயில் எப்படி ஒரு பொந்தில் வந்து பாம்பு பிரவேசிக்குமோ அப்படி தன்னுடைய அவன் வாயை திறந்து நிறைய உடனே தன்னுடைய இடது கையை விட்டார் விட்ட உடனே அது வந்து அக்னி மாறி அந்த கையை வந்து செய்துட்டார் அப்போது அவனுடைய பல் வாயில் இருக்கக்கூடிய பல்களெலாம் படபட படபடபட பட்டுனு வந்துருத்தும் நின்டிஸ்டில் போகாமல் பணம் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு பல் கொடுங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டுவான் அப்படியெல்லாம் அது மாதிரி இல்லாமல் பட்டு பட்டு பட்டுன்னா காற்றின இரும்பு தொட்டாக எப்படி வந்து எல்லாம் விழுந்துடும் அது மாதிரி ஆயிடுச்சு அப்படி காச்சினை இரும்பு மாதிரியும் அதாவது தப்தம் அயா அயா அப்படி காமிச்சார் அப்போது அந்த கேசி வாயில் பூந்த பகவான் பகவானுடைய கையும் அப்படி ஜலோதர வியாதி வருது ஜலமலை எல்லாம் விசர்ஜனை பண்ண முடியாத மாதிரி அந்த ஜலதலை வியாதி வரும் அது வயத்தை அப்படியே பெருத்து விட்டுரும் அப்படி திடீர்னு பெருத்து போயிடுது நல்லா பெருத்து கொடுத்தும் அப்படி பெருந்த உடனே அந்த கேசி அப்படி பரி அப்படி வளரக்கூடிய பெருத்து வளர்ந்துட்டு கூடிய கிருஷ்ணனுடைய கையால மூச்சு அப்படியே தடைப்பட்டு மூச்சு தடைப்பட்ட உடனே மூச்சு விட முடியல அப்போ சரீரம் வே வேர்த்து விறுவிறுத்திடுத்து கண்ணுகள்லாம் மூச்சு இல்லை முழுக்காக தடைப்பட்டு கொடுத்து பிராணவாயு போகலை கண்கள் வந்து பிரிஞ்செடுத்து கால்களை பிராணன் போகிறபோது இப்போ கால்களை உதைக்கிறான் உரைச்சிண்டே இருக்கான் கால்கள் நாலு கால்களை உதைக்கிறான் உரைச்சிண்டு போடுற போது சரீரத்தில் கூடிய லத்தி அந்த சாணம் லத்தி எல்லாத்தையும் போட்டுன்ட்டு உயிர் போய் பிராணனை விட்டு உயிர் போய் பூமியில் பட்டுன்னு விழுந்தானோம் அப்படி பகவான் வந்து மிகவும் அனாயாசமாக செஞ்சார் அப்போ பெரிய தோல் கொண்ட அதாவது பெரிய நீளமும் சரி ஆல் இதும் சரி ரவுண்டாக இருக்கக்கூடிய பெரிய சை சைஸில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் வந்து உயிரில் போன அந்த கேசி எப்படியாச்சுன்னா இந்த கற்கட்டிகா பலோப்பமாக அதாவது இந்த பழம் இருக்கு கக்கிரி பழம் அதாவது அது என்ன சொல்றது வாயிலிருந்து அந்த வெள்ளி பழம் வெள்ளரி பழம் வெள்ளரி பழம் வந்து வெடிக்கும் நல்லா பழுத்துருத்தனா வெடிச்சிடும் வெள்ளரி பழம் அப்போ வெற்றி பழம் வெடித்த வெள்ளி பழம் மாதிரி அவன் சரீரத்துலேருந்து வெடிச்சு உடனே கையை வெளியில் எடுத்துட்டோம் அயத்னகதாரிகி கஷ்டம் இல்லாமல் சு சுலபமாக அனாவசிய கஷ்டங்கள் பிரயத்தனம் பண்ணாமல் பகவான் பகவான் இருக்கக்கூடியவன் ப பிரயத்தனம் இல்லாமல் அந்த பகைவனை வந்து முடித்து அவன் கொன்று கர்வமே கொள்ளாமல் இருக்கிறதுக்காக அப்படி இருக்கிறது அவிஸ்மிதாக சாதாரணமாக அதை முடிச்சுட்டு கர்வம் கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த கண்ணனை பார்த்து ஆச்சரியமடைந்த தேவர்களால் புஷ்ப வருஷங்களோட வருஷித்தும் தோத்திரம் செய்யப்பட்டார் இந்த உருவாறு கம்மிய பந்தனாத்துன்னு ஒரு மந்திரம் வருது இல்லையா அப்படி அந்த வெள்ளரி பழம் பழுத்ததுன்னா தன் அந்த கொடியிலேருந்து தானாக வெளியிடும் அது ஒன்றும் ரெண்டாவது வெடிச்சிடும் அப்படி இவனுடைய சரீரம் வெடித்தது வெடிக்கிறாப்பலம் எடுத்தேன் அப்படிதான் முகம் முகம் வாய் அந்த பகுதியெல்லாம் அப்படியே வெடிச்சுடுத்தும் ஏன்னா அவர் தான் வந்து அப்படியே இரும்பு இது மாதிரி காய்ச்சினை இரும்பு மாதிரி கைப்பட்டு பல்லெல்லாம் நிறுவோம் பெருசாக வளர்ந்ததுனால மூச்சு தடைப்பட்டு மூச்சு தடைப்பட்ட உடனே பிராணவாயு நிரோதமாகிடுது பிராணன் போயிடு போகணும்னே அவன் சரீரத்தில் கூட லத்தியெல்லாம் போட்டுன்னு சாணத்தை போட்டுன்னு கால்கள்லாம் உதச்சின்னு பிராணனை விட்டான் இப்படி வெடித்த கா மாதிரி கக்கரி பழம் வெள்ளரி மாதிரி ஆன ஒன்று சரீரத்துலையும் கையை எடுத்தார் இப்படி பரம சுலபமாக எவ்வளோ கஷ்டமே இல்லாமல் அப்படி பகைவினை கொன்றதை பார்த்து அதை ஒன்றும் காலை கிருஷ்ணனை பார்த்து ஆச்சரியம் அடைந்த தேவர்கள்லாம் புஷ்பம் மாறி ஸ்தோத்திரம் பண்ணார்கள் ராஜனே அதுக்கப்புறம் அடுத்த கதையாக ஆரம்பிக்கிறார் ராஜனே பகவத்பக்தர்களில் சிறந்தவரான தேவர்ஷியான நாரதர் எதையும் சிரமம் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த அக்ளிஷ்ட கர்மனை ஒரு அதை அலட்டிக்காமல் சிரமம் இல்லாமல் செய்யக்கூடிய கிருஷ்ணனை வந்து பக்கத்தில் வந்து ரகசியத்தில் பேச ஆரம்பித்தார் அவருடைய ஷெடியூல் அவருடைய டைரி அதை சொல்ல ஆரம்பிக்க போகிறார் அதை சொல்கிறார் பார்ப்போம் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து ஒரு தூக்கி போட்டாரா நூறு விற்கடை நூறு வில் கடை இருக்கிற மாதிரி அந்த குதிரையினுடைய ரெண்டு கால்களை பிடிச்சி தன்னுடைய ரெண்டு கைகளால் கால்களை பிடிச்சி கருடன் பாம்பை தூக்கி போட்ட மாதிரி போட்டு விட்டரிஞ்சு அசியாமல் நின்னாராக வரட்டும் அப்படின்னு அப்போது மூர்ச்சை தெளிஞ்சு எழுந்தான் கேசி கோபத்தோட வாயை பிளந்துன்னு வரான் வேகமாக வரான் கிருஷ்ணன் நோக்கி வேடி வரும் பகவானுக்கு சிரிச்சிண்ட பாம்பு போடுது அந்த பாம்பு சரணு போடும் சரசர சரசரன்னு போடும் அப்படி அவனுடைய வாயில் இதெல்லாம் வலது கையெல்லாம் அவனும் இடது இடது கையை வந்து பீச்சாங்கை பீச்சாங்கன்னு சொல்ல மாதிரி இடது கையை அவன் பழுக்க காற்றின இரும்பு அது எப்படி இருக்கும் அப்போ சச்ச இருக்கும் அது மாதிரி அப்படி க தொட்டது மாதிரி பகவானுடைய கை வந்து அப்படி சுட்டது சுட வச்சது அவருடைய யோக சக்தி அதெல்லாம் இன்னொன்று சோகம் அது பட்ட உடனே வாயில் கையை உட்டார எடுது கையை பல்லெல்லாம் எல்லாம் வடபட வட எல்லா பல்லும் உண்டு அப்படிப்பட்ட அசுரண்ட வாயில் நுழைஞ்ச பகவானுடைய கண்ணனுடைய கை வந்து ஒரு ஜலோதர வியாதி வந்தா எப்படி வந்து உதரம் வயறு வளருமோ அப்படி கை வந்து வளரா வட கடக்கடை வளர வளர ஆரம்பிச்சுட்டு அதை கவனிக்கலைன்னா எப்படி வளரும் தாங்கவே முடியாது வளர வளர்ந்து அப்படி வளர்ந்து கொடுத்தோம் ஒன்றும் இல்லை ஒரு ப ஒரு எட்டு பத்து மணி நேரம் ஒரு என்ன ஆறுதுங்கிற விவாசத்தை அவர்களுக்கு தான் தெரியும் அப்போ தெரியும் அப்போது நிஜமாகவே நினைக்கிறது உண்டும் அப்போ வந்து கர்ப்பம் தறிக்கிறார்களே ஒம்பது பத்து மாதம் அவர் சுமந்துருக்கார்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது அப்போ வந்து அவ உண்மையாகவே உணர்து அவளுடைய ப பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு உணர்வு உண்டும் இன்னும் எட்டு பத்து மணி வந்து போகலை என்ன ஆறுது அப்போ மகா கஷ்டமாக போடும் அப்படி வளர்ந்தது அவனுடைய கை வளர்ந்தவுடனே அப்போது கண்ணனுடைய கை பருத்த உடனே மூச்சு அடைச்சது மூச்சு அடைச்ச உடனே அவள் வந்து மூச்சு விட முடியல மூக்கை அப்படியே உடைச்சு கொடுத்து வாயெல்லாம் மூக்கை அடைச்சு கொடுத்தோம் உடல் வேர் வெறுத்துது சரியில்லை பிராணன் போகிறது வேர் வேர்த்து விரவு இருக்குது வேர்த்து விருவத்து கால்களெல்லாம் உதறான் நாலு காலிலையும் உதறும் கண்கள் வந்து அப்படியே நிலக்கொத்தின்னுக்கிறது பிராணன் போகிறது நிலக்கொத்திடுது அப்புறம் வந்து சாணத்தை போட்டு லத்தியை போட்டு உயிர் இல்லாமல் பிராணன் போய் உயிர் இல்லாமல் தலையில் பட்டுன்னு கிழவுந்தான்னு தெரிஞ்சேன் வெள்ளரி பழம் வெள்ளரி வந்து வெடிக்கும் பழத்தை வந்து இதான ஒன்று வெள்ளி பழம் பழம் வெடிக்கும் அப்படி வெடிக்கிற மாதிரி வெடித்து அவனுடைய முகம் வாய் அந்த வாய் அந்த இது வாயு முகம் எல்லாமே க அப்படியே வெடித்து உசுர் போனது ஏன்னா இது பிராண இதை பிராண ரோதனமாக எடுத்து பிராணை நிறுத்திட்டாரு அப்போ உயிர் போன அவனுடைய வாயிலேருந்து கையை எடுத்துட்டேன் பெரிய கை கொண்ட அதாவது வீரமும் தீரமும் வலிமையும் கொண்ட பெரிய நீள க தோள்கொண்ட தடன் தோழன் அப்படிப்பட்ட கண்ணன் வந்து முயற்சி இல்லாமல் யத்னம் இல்லாமல் பகவ அப்படிப்பட்ட எதிரியை முடித்தது உடனே கொஞ்சம் கூட அதை பற்றி கேர பண்ணாமல் அதை வந்து ஒரு கர்வம் இருமா அப்போ அதெல்லாம் உண்டா கிடையாது அப்படின்னான் அதை பார்த்து தேவர்கள்லாம் ஆசிரியப்பட்டார்கள் அப்போது புஷ்ப மாதிரி பெய்து கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணார். இது கூட சொல்லக்கூடாது அதனால ஜெயாஜி பவா ஜெயாஜி பவா கண்ணா ஜெய கிருஷ்ணா ஜெயாவிஜி பவான் அப்படி கேசியை முடித்து கேசியை முடித்ததுனால கேசவன் என்ற நாமத்தை கண்ணன் அடைந்தான் கேசி என்ற அசுரனை முடித்து கேசவன் என்கிற நாமத்தை அடைந்தான் அழகான கேசங்களை கொண்டவன் அது கொண்டு உண்டு இப்படி வருது மூணு நான் மூணு இடத்துல வருது சகச நாமத்தில் கேசவன் நாமம் வருது அப்படி கேசிங்கிற அசுரனை முடித்து கேசவன்கிற பேரை அடைந்தான் கண்ணன் இப்படி சந்தோஷம் அதாவது ஆச்சரியப்பட்ட தேவர்கள் புஷ்ப மாதிரி போய்தார்கள் ராஜனே பகவானுடைய பக்தர்களில் சிறந்தவர் அடுத்த இந்த அத்தியாயத்தில் அடுத்த சரித்திரத்தை சொல்கிறார் சம்பவத்தை சொல்கிறார் அடுத்த சம்பவம் நாரதர் பக்தர்கள் அவருக்கு வந்து அணுக்க தொண்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தூதர் மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய பகவான் பக்கத்திலிருந்து அவர் அனுபவிக்கக்கூடியவர் சிறந்தவர் பக்தர் ஞானி அவர் பார்க்க அங்கே வந்தார் பகவானை பார்ப்பதுன்னு கஷ்டம் இல்லாமல் அதாவது சரீரத்தை அனாவசியம் அலட்டிக்காமல் க செய்யக்கூடியும் சரீரத்தை அலட்டிக்காமல் வேலை செய்யக்கூடிய கிருஷ்ணன்ட்ட தனிமையாக பேச ஆரம்பித்தார் அவர் யார் அவர் நாரதர் பக்தர் ஞானி பகவான் ஒரு பேர் சொல்லி கூட்ட அவர் கிருதியை தந்துடுறாராம் அகூத்தியமை சீக்கிரம்னு முன்னால் தான் பார்த்தோம் முன்னால் ஆரம்பத்தில் மதஸ்கந்தத்தை போதும் அகூத்தியமை சீக்கிரம் அப்படின்னு சொன்னார் அவர் வீண கொடுத்துருக்கார் இந்த பிரம்மாபுத்திரனாக வந்தப்புறம் அதனால் அவர் வந்து அப்பப்ப கண்ணனுடைய சிவன் நாராயண ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சு அது பிரகாரம் அவருடைய அவதார காரியங்கள் நடப்பதற்கு அனுகூலமா கோலம் வைப்பார்கள் அதுக்கு எல்லாம் வைக்கிறார் சேர்க்கணும் சேர்க்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார் அப்படியெல்லாம் செய்வார் அப்புறம் பார்ப்போம் அங்கே கம்சனை கிளப்பி விட்டாச்சா இங்க வந்து சொல்ல வந்திருக்கார் அதுதான் மேல பதினொன்றாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் கிருஷ்ண கிருஷ்ண அப்ரமேஷாத்மன் யோகேஷா ஜெகதீஸ்வரா வாசுதேவா அகிலாபாசா சாத்வாம் பிரவர பிரபோ அடே அப்பா தான் இதுதான் ராமசங்கீர்த்தனம் இதுதான் ராமசங்கி இதோட என்ன ராமசங்கீர்த்தனம் இதோட அதாவது ராகத்தோட காலத்தோட அப்படியே வந்து ராக ஆலாபனாம் பண்ண ாமீர்ணம் அதுதான் நாமசங்கீர் கிருஷ்ணகிருஷ்ண அப்பிரமே ஆமன் யோகேஷ ஜீஸ்வர வாசுதேவ அகிலபாஷ சம் பிரவரமாத்மா சுரூத்தனோ ஜோதிவைதாம் கூடோ குடோ மபீஸ்வரத்மாசோய சாட்சி மகாபுஷர ஆன ஆன பூர்வம் மாயையும் சசேயுணம் ஆய பூர்வம் மாய சசேன் தைரிதம் சத்திய अत्ति ஆன ஆய பூர்வம் மாயையுணம் தைரிதம் சத்திய சத்தி அவீஸ்வர சூதரபூத்தம் தைத்தமரம் அவீர்ணோவினா ரயம் பூதரூத்தம் தைத்திரமோ ரய்டியே தைத்தோலீலாம் ஹயஸ்தி அன திஷ்டே நகதோ தைத்தியோலையா மிருதி எஸ் ஹேட்டசன் தியஜ்தி அனமிஷாதிமம் பதினஞ்சாவது ஸ்லோகம் மறுபாற்போம் பதினொன்னிலிருந்து பதினஞ்சு மூலத்தை சேவிப்போம் தசமஸந்தம் பூர்வாரதம் முப்பத்தி ஏழாவது அயம் ஷன் யோகேஷா ஜீஸ்வராசு அகிளாச பிரவரப்பமன் யோகேஷா ஜீராசுவா அகிளாசோமாத்மா சுவூத்தனோதிதம் கூடோய்சி மகாபுஷ ஈரூத்தனம் ஏகோ ஜோதிசூடோயா சாட்சி மகாபுஷ ஈரம் ஆயா பூர்வம் மாயையுணா தைரிதம் சத்திய அத்தி அவீஸ்வர माया सस्ये ஆமா ஆமா பூர்வம் மாயையா சேரிதம் சத்திய भूदर அவர சி அவசீஸ்வர अवतीर्णो தைத்தபிரமீர்ணோ விஷா சாூனா ம்பூதரபூத்தான தைத்திய பிரமதரட்சாம் தீர்ணோவினாசா சாூனம் ரஷா திஷ்டியா தே நிகைத்தோலையாம் ஹயாதி எஸ் ஹேடித்திர தியஜந்த அனீஷா திவம் திஷ்டியா தே நகதோ தைத்தியோ லீலையாம் ஹயாதி எஸ் ஸ்லோகம் பகவானுக்கு எட்டு விதமான அஷ்டகுணங்கள்லாம் ரொம்ப உசத்தியாக சொல்கிறார்கள் விவன் நாராயணனுக்கு வகிஷ்டம் அப்படிப்பட்டவன் நாராயண நாமஸ்கிருத்தம் சொல்லிண்டே அவர் வந்து கண்ணனை இங்க அழகாக நாமசங்கீர்த்தனை வரார் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு ஒரு தரவை பண்ண அது பத்து அஸ்வமேத யாகம் பண்ணி அவபுத ஸ்நானம் செய்த பலனுக்கு புண்ணியம் என்ன கிடைக்குமோ அதுக்கு சமம் சரி இதில் ஒரு வித்தியாசம் இருக்குன்னார் என்ன அஸ்வமேத பலம் அஸ்வமேத யாகம் பண்ணி பத்து அஸ்வமேத யாகம் பண்ணவனுக்கு சொர்க்க கிடைக்கும் மறுபடியும் புனர்ஜென்மா உண்டு ஏ கிருஷ்ணா என மகான் சொன்ன மறு ஜென்மா கிடையாது அப்படி காண்பிப்பார் அந்த பீஷ்பனுடைய ஸ்தவம் இருக்கு மகாபாரதத்தை வருது அதில் காண்பிப்பார் பீஷ்மஸ்தவத்தில் அப்படிப்பட்ட கண்ணனை கிருஷ்ண கிருஷ்ணா நமஹா சொல்லி கிருஷ்ணா அப்படி சொல்லி கிருஷ்ண கிருஷ்ணா ஏ கிருஷ்ணா அப்புறமேயா ஆத்மா அளவில்லாத சுரூபத்தை கொண்டவன் அமேயாத்மா தெரிந்து கொள்ள முடியாதவன் யோகேஸ்வரன் யோ யோகிகள் யோகிகள்லாம் ஈஸ்வரன் ஈ யோகி ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு இதில் பார்த்தோம் நம்ம ராசிலே யோகேஸ்வரேஸ்வரம் அப்படின்னு அப்படிப்பட்ட யோகேஸ்வர ஈஸ்வரன் ஜெகதுக்கு ஈஸ்வரனாக அவன் கட்டி ஆளக்கூடியவன் வாசுதேவன் வாசுதேவன் வந்து வாசுதேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறது சாதாரண அர்த்தமாக இருக்குது நான் எப்பொழுது அடியன் எப்பொழுதுமே அந்த வாசுதேவங்கிற சப்தத்தை அந்த துவாரசாட்சரி மந்திரத்துக்கு வாசுதேவத்தை தான் நம்ம சொல்கிறது அப்போது பரமாத்மாவுக்கு குறிக்கிறது எல்லா சராச்சரங்கள் எல்லாவற்றிலுக்குமே அந்தரியாமியாக இருக்கக்கூடியும் வாசனாட் வாசுதேவாஸ்திய வாசனம் பௌனற்றியும் சொரபோதினி வாசுதி வாசுதேவன் மோஸ்திரிங்கிற அது அந்த அர்த்தத்தை தான் நம்ம காண்பிக்கிறாப்பில் இருக்கும் எல்லா ஜீவ ஜீவ ராசிகளுக்கும் இந்த நாராயண சப்தத்துக்கும் வாசுதேவ சப்தத்துக்கும் அதுதான் ஒரு விஷயம் ஒரு வித்தியாசம் காண்பிப்பார்கள் வைஷ்ணவர்களும் காண்பிப்பார்கள் அப்படி சாத்வர சிரேஷ்டனே பிரபுவேன் எல்லா விறகுகளில் விறகு இருக்கு விறகு இருக்கு அதுக்குள்ள அக்னி இருக்கு இல்லையா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா அது மாதிரி சமஸ்திராணிகளுக்கும் அடியனுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளையும் நீங்கள் ஒத்தர தான் ஆத்மாவாக மறைஞ்சி இருக்கீர்கள் அந்தரியாமியாக இருக்கார் சாட்சியாக இருக்கார் புத்திக்கு எட்டாரவராக இருக்கார் சாட்சியாக இருக்கார் மகாபுருஷனாக இருக்கார் ஈஸ்வரனாக இருக்கார் நியந்தாவாக இருக்கார் அப்படிப்பட்டவர் போர்மா அப்படி கைதான் குண நாம ரூப கீர்த்தனமே நாம சங்கீர்த்தனம் அதுதான் இப்போ சொல்கிறார் இப்போ கிருஷ்ணனுடைய நாமத்தை சொன்னார் அவர் மற்றவர்களுடைய சகாயம் இல்லாம சக்தி ரூபமான மாயையால சத்தம்தம சொல்லப்படும் மூன்று குணங்களால முன்னால பூர்வம் சசிஜ சிருஷ்டி பண்ணீர்கள் அப்புறம் வீண் போகாத சங்கல்பம் சத்திய சங்கல்பம் அது சத்யசங்கல்பம் சத்யகாமா அது எட்டு விதமான குணங்கள் சொல்லது உண்டு அப்படிப்பட்ட அவர் சங்கல்பம் வந்து எப்பொழுதுமே வீண் சத்தியமாக நடக்கும் அப்படிப்பட்டவன் சங்கல்பம்னாலே போகும் அப்படிப்பட்ட வீண் குறையாத வீணாகாத குறை குன்றாத சங்கல்பத்தை கொண்டவர் சர்வேஸ்வரன் அவர் சர்வசக்தி பெற்றவன் அப்படிப்பட்டவர்கள் இந்த மூன்று குணங்களால் தம தாமச ரஜ் சத்துவங்குண இந்த ஜெகத்தை வந்து சிருஷ்டி செய்து அதை ரட்சித்து அதை வந்து கடைசியில் சம்ஹாரம் பண்ணீர்கள் அழிக்கிறீர்கள் லயத்தை செய்கிறீர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் வந்து ராஜாக்களாக இந்த திரேதாயுகம் ஸ்ரேத்த துவாபர துவாபர யுகத்தினுடைய கடைசியில் அந்த பூபாரம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் அந்த இலான்னு சொல்லப்பட்ட பூமி போய் பிரார்த்தனை பண்ணேன் அதுக்காக வந்து அவதாரம் பண்ணியிருக்காரு இல்லையா அப்படிப்பட்ட அவர்களாக எட்டி பண்ணியிருக்கார்கள் அசுரர்களாக ராஜாக்களாக இருக்கார்கள் கலியில் வந்து அக்ஷர்கள் தான் பிராமணாக இருக்கார்கள் நான் சொல்லலைப்பா நான் வந்து ப பாகத்தில் இருக்கிறத சொல்கிறேன் அவ்வளோதான் அப்போ அசுரர்களாக ஜனித்த அசுரர்கள் பிரமதர்கள் ரக்ஷதர்கள் இவர்களெல்லாம் நீ முடிப்பதற்காக அவர்களை கொள்வதற்காக தர்ம சேதுக்களை ரட்சிப்பணும் சேத்துனோம் அதாவது தர்மங்களுக்கு ஒரு கரை கட்டி ஒரு எல்லை காமிச்சி அதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வச்சு தர்மசாஸ்திரங்கள் இருக்குது தர்ம சேதுக்கள் அதான் கரை இருக்குது அதை ரஷிப்பதற்காக அவதாரம் பண்ணிக்கல அதாவது தர்மஸ்தாபனத்துக்காக அதர்மத்தை ஒழிப்பதற்காக இப்போ ஜாஸ்தியாக இருக்கேன் வரலையே என்ன பண்ணுறது பண்ணணும் அவனுடைய பார்த்த சாரதி தான் அனுகூரம் பண்ணும் அப்படிப்பட்ட தேவர்கள்லாம் கேசியினுடைய சப்தத்தை கேட்டு நடுங்கி நடு நடுங்கி போய் சுருகலோகத்தை விட்டு ஓடி போயிடலோ அப்படிப்பட்ட குதிரை வேஷத்துல வந்த அந்த கேசிங்கிற அசுரனை விளையாட்டா அனாயாசமா ஒரு அதாவது ஒரு அலட்டல் இல்லாமல் அவனை வந்து முடித்தீர்கள் விளையாட்டா கொண்டீர்கள் அதுவும் ரொம்ப நல்லா அந்த அழகாக அந்த பேஷ்பேஷ் அப்படிங்கிறார் விவரமாக பார்ப்போம் பதினொன்னாவது ஸ்லோகத்திலிருந்து கிருஷ்ணகிரி தான் அளவிட முடியாத பெருமை கொண்டவன் யோகேஸ்வரன் திறமை கொண்டவன் பெருமை கொண்டவன் லோகத்திற்கு ஈஸ்வரன் நீ வசுதேவனுடைய புத்திரன் சாதாரண அர்த்தம் அன் பரமாத்மா நீ வசு எல்லார் பரமாத்மா எல்லார் உள்ளத்திலையும் விளங்குவவர் விஷ்ணுகுலத்தில் சிறந்தவர் பெரிய ஈஸ்வரத்தன்மை கொண்டு ஆளுமைப்பட்டவர் விறகு இருக்குது அதில் நெருப்பு எப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது இல்லை இருக்கா இல்லையா நெய் இருக்க இருக்கா இல்லையா அது மாதிரி எல்லா ஜீவர்களுடையும் சராச்சரங்களில் தாவர ஜங்கமில் எல்லாவற்றிலையும் இருக்கிறீர்கள் தீவர்களில் எல்லா ஜீவராசிகளையும் ஹிருதயகுகத்தில் மறைஞ்சி இருந்துட்டு எல்லாத்துக்கும் சாட்சியாக மகாபுருஷனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக நீங்கள் விளங்குகிறீர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் வந்து ஆத்மனா அப்படிப்பட்ட நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஸ்வதந்திரனாக தன்னைத்தானே ஆதாரமாக கொண்டோம் ஒன்றுங்களே ஆதாரமாக கொண்டோ மற்ற யாருடைய உபகாரமும் உதவியும் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் யார் யாரும் இல்லை இருக்கிறத ஒன்று தான் பிரம்மம் தன்னுடைய மாயா சக்தியால் மூன்று குணங்களையும் முதல்ல சிருஷ்டி பண்ணிருது அதுதான் சத்வ ரஜஸ்தமசன்னு அதுக்கப்புறம் அது வந்து இதனால வந்தது முதல்ல பிரகிருதி பிரகிருத்திலேருந்து மகத்து அதுலேருந்து அகங்காரம் அகங்காரத்து அபிமான அகங்காரம் அதுலேருந்து தாமச ராஜச சத்துவ அகங்காரத்தில் அங்கே வந்து மூன்று குணங்கள் வருது அப்படி தான் சிருஷ்டிக்கிற மத்த முன்னால் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட மூன்று குணங்களை கொண்டு திடமான சங்கல்பத்தோடு சத்ய சங்கல்பம் அதாவது என்ன சங்கல்பம் மட்டும் அது நடந்தே அப்படிப்பட்ட நின்று தனியாக நின்று இந்த லோகத்தை சிருஷ்டி செய்து அதை ரட்சித்து அதுக்கப்புறம் மறைக்கிறீர்கள் அல்லது அழிக்கிறீர்கள் அல்லது தன்னோட அப்படிப்பட்ட நீங்கள் வந்து ராஜாக்கள் மாதிரி பிறந்திருக்கக்கூடிய அதர்மமான இருக்கக்கூடிய அசுரர்கள் பிரமதர்கள் மற்ற ராட்சசர்களை தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காகவும் அவதாரம் பண்ணீர்கள் அது ஏற்கனவே பகவான் லோக ரட்சணத்திற்காக சாதுக்கள் ரஷணத்திற்காகவும் அதர்மிஷ்டர்களே ஒழிப்பதற்காகவும் அது சொல்லுவானோ யதா எதாகி தர்மஸ க்ளானி பவதி பாரத சாதுனா விநாச துஷ்கதான் தர்ம சமஸ்தாபனார்த்தை யுகே இது கீதா வாக்கியம் அப்படி நல்ல வேலை குதிர ரூபத்தில் வந்த அந்த அசுரனை சுலபமாக ரொம்ப கஷ்டமே இல்லை அனாயாசமாக முன்கீர்கள் அவனுடைய கனைப்பை கேட்டு சத்தத்தை கேட்டு தேவர்கள்லாம் நடுநடுங்கி சொர்க்கத்துடைய ஓடி போயிட்டார்கள் அதனால் ரவேஸ்வரா அப்படின்னு மேலே அவர் செய்ய வேண்டியது சொல்ல மேலே பார்ப்போம் கிருஷ்ணா